அவர்களுக்கு மஹரிப் இஷா தொழுகைகளை தொழுவித்தேன் அதில் நான் எந்த குறைவும் செய்யவில்லை முதல் இரண்டு ரக்காதுகளில் நீளமாகவும் பிந்தைய இரண்டு ரக்காதுகளில் சுருக்கமாகவும் ஓதுவேன் என்றார்கள் இதை கேட்ட உமர் அலி அல்லாஹின் நாமும் உம்மை பற்றி அவ்வாறு எண்ணுகிறோம் என்றார்கள்